तापत्रय विनाशाय சச்சிந்தோோத்பதிபயா வய நுமூன மாமேயே மயி சத் மருத்துவன் உத்தவருக்கு மேலும் உபதேசிக்கிறார் யஹா மாம் ஏவம் இது இதுவரைக்கும் சொன்னதை எல்லாம் மனசில் வைத்து கொண்டு சொல்கிறார் ஏவம் யஹா மாம் எஜேதா எவன் ஒருவன் என்னை இதுவரையிலும் சொல்லப்பட்டது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட இஷ்டாபூர்த்த கர்மங்களால் பூஜை பண்ணுறானோ எஜயத்தை வழிபடுகிறானோ இன்னொரு கருத்துன்னு சொல்கிறார் சமாஹிதா மன ஒருமுகப்பாட்டோட செய்யணும் வேற எதுலேயும் ஃபோக்கஸ் இல்லாமல் இதையே கவனமாக இருக்கணும் வேற லௌகிக்க விஷயங்கள்லேயோ வேற எதுலேயும் ஈடுபடாம எப்பொழுதும் ஈஸ்வர சிந்தனையிலே இருந்து ஈஸ்வர பூஜா ஆதனைகளையே பண்ணி கொண்டிருக்கணும் இஷ்டாபூர்த்தேனு சொல்லிருக்கார் இஷ்டா அப்படின்னு சொன்னால் இஷ்டிங்கிறது தான் இஷ்டானு ஆகிருக்கு இஷ்டா பூர்த்தம்னு சொன்னால் அதாவது பூஜை பண்ணுறது கடவுளுக்கு ஆராதனை பண்ணுறது ஹோமங்கள் பூஜைகள் இதெல்லாம் ஆன்மீக செயல்கள் பூர்த்தம் அப்படின்னு சொன்னால் சமூகத்தினுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்குறது நாம் இருக்கிற இடத்துல அதுக்கு ஒரு ஸ்லோகம் உண்டு வாபி கூப்பை தட்டாக்காதி தேவதாயத்தனானிச்ச அன்னக்ஷேத்திரம் ஆராமஹா பூர்த்தமித்யபிதீயத்தே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது நான் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றுக்கும் சொல்லலை இன்னும் தத்தகர்மா என்று ஒன்று சொல்லுவார்கள் இஷ்டகர்மா பூர்த்திகர்மா தத்தகர்மா இந்த இஷ்டாபூர்த்த தத்தன்னு சொல்கிற வழக்கம் ஆனால் இஷ்டாபூர்த்தேன்னு சொல்லியிருக்கார் இதுதான் பிரசித்தமாக சொல்கிறது அதாவது ஒரு குட்டை வெட்டுறது ஜலஸ்தானம் அப்புறம் இல்லாடி கிணறு வெட்டுறது அப்புறம் பெரிய குளம் வெட்டுறது இதெல்லாம் பூர்த்த கர்மாவில் வரும் சமூகத்தினுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி பண்ணிகிட்டே இருக்கிறது இல்லாட்டி ஏற்கனவே இருந்தால் அதை தூர்வாரி சுத்தமாக வச்சுக்கிறது அப்புறம் கோவில் கட்டுறது கோவிலில் தேவையான வசதிகளை பண்ணுறது கோவிலை பராமரிக்கிறது எல்லாம் அதில் சேரும் அப்புறம் அன்னக்ஷேத்திரம் எல்லாருக்கும் உணவு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு ஆறாமகா ஜனங்கள்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி பூங்காக்கள்னு சொல்கிறோம் இல்லையா அதை சொல்கிற அன்னக்ஷேத்திரம் ஆறாமகா ஆறாமகானா பூந்தோட்டம் பூர்த்தமித் தபிதீயது இந்த பூந்தோட்டங்களுக்கு ஆறாமகான்னு சொன்னால் இந்த பூந்தோட்டத்தில் ஜனங்கள்லாம் குழந்தைகள்லாம் உற்சாகமாக விளையாடுறதுக்காக பெரியவர்களை விட குழந்தைகளுக்காக இதெல்லாம் பூர்த்த கர்மான்னு சொல்லப்படும் இதெல்லாம் எதுக்கு நான் ஈஸ்வர சிந்தனையோடு பண்ணணும் எல்லாமே ஜனங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது கடவுளை வழிபடுறதுக்கு வேண்டிய அனுகூலமான காரியங்களை பண்ணுறது ஆக ஈஸ்வர ஆராதனம் ஈஸ்வர ஆராதனத்துக்கு வேண்டிய உபகாரங்களை பண்ணுறது இதன் மூலமாக மன ஒருமுகப்பாடோடு ஈஸ்வரனையே தியானம் பண்ணிண்டு பகவானையே தியானம் பண்ணிண்டு செய்யணும் அதனால் என்ன ஆகும்னா திரும்ப திரும்ப இப்படி பண்ண பண்ண நம்மளை அறியாமல் பகவானிடத்தில் பேரன்பு பக்தி கூடும் மயி சத்பக்தி லபத்தே உண்மையான தூய்மையான பக்தியை அவன் அடைவான் ஈஸ்வரனிடத்தில் சுத்தமான பக்தி வரும் அது மாத்திரமில்லை இன்னொன்று சொல்றார் சாது சேவையா சாது சேவையானா சாதுக்களுக்கெல்லாம் சேவை பண்றது சாதுக்கள பொருளையோ புல விரும்பாதவர்கள் எப்பொழுதும் இறைவனையே சிந்தித்து ஜபம் தியானம் போன்றவற்றை செய்து கொண்டிருப்பவர்கள் சமூகத்திலிருந்து எதையும் அதிகமாக பெறாமல் தாங்கள் வழங்கக்கூடியவர்கள் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத சக்திகளையெல்லாம் சமூகத்துக்கு தங்களுடைய தவ ஆற்றலால் வழங்கக்கூடியவர்கள் அவர்களோடு சேர்ந்தால் என்ன கிடைக்கும் நான் எப்பவும் ஈஸ்வரனை பற்றியே நினைக்கிற ஒரு தன்மை வருங்கிற மத் ஸ்மிருதிஹி சாது சேவையா மத் ஸ்மிருதிஹி பவதி ஆக எவனொருவன் இவ்வாறு மன ஒருமுகப்பாடு இஷ்டாபூர்த்த கர்மங்களால் என்னை பூஜிக்கிறானோ அவனுக்கு சுத்தமான நல்ல பக்தி வருகிறது சாதுக்களை சேவிப்பதால் எப்பொழுதும் என்னுடைய நினைவோடு அவன் இருக்கிறான் அதுலேருந்து என்ன அர்த்தம் நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம் கடவுள் ஆனந்தமே வடிவானவர் இன்பமே வடிவானவர் அவருடைய நினைவாகவே எப்பொழுதும் இருக்கிறான் சாது சேவையா மத் ஸ்மிருதி சாதுக்களுக்கு சேவை பண்றதுனால என்னை பற்றிய எண்ணத்தோடையே எப்பொழுதும் இருக்கிறான் அடுத்த ஸ்லோகத்தை நம்ம பிறகு பார்க்கலாம் இஷ்டிம் மத் ஸ்மிருதி சாது சேவையா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி